அன்பு வணக்கங்கள் மங்களூரில் இருந்து ஹேமா ஸ்ரீதர் மற்றும் ஸ்ரீதர் என்ன தேடி சொல்லிட்டு என்னன்னு பிரிட்டிஷ் இந்தியா இந்தியால வந்து ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரின்ப்பா இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரி நீங்க இந்தியில இருந்த ஒரு அது வந்து லேண்ட்லாக் ஹைட்ராபாத் ஆமா இப்படி வேர் கூட லேண்ட்லார்க் கண்ட்ரிப்பட்ட கண்ட்ரிஸ் ஜாஸ்தியா இருக்கு லேண்ட்ல கண்ட்ரிஸே இல்லாத ரெண்டு கான்டின இருக்கு அது எது நான் சொல்றேன் நான் சொல்றேன் அது வந்து நார்த் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் தானே அதேதான் சரிங்க போன வாரம் இங்கிலாந்து அந்த கண்ட்ரி எந்த நடந்த Switzerland Switzerland country ஒரு United Nations அந்த போன யோகா பத்தி ஆமா சொல்லா இருக்கு ஒரு ஸ்ட்ல ரூரிச் சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்காக லோக்கல் டாக்ஸ் ன்னு பிரிண்ட் பண்ணிருந்தாங்க ஓகே ஓகே இரண்டாவது ஸ்டாம்ப்ல பார்த்தா 6 ரூபணூ ஜூரிச் ஸ்டேட்டுக்குள்ள யூஸ் பண்றதுக்காக கான்ட்டோனல் டாக்ஸ் ன்னு பிரிண்ட் பண்ணிருந்தாங்க அது என்ன கான்ட்டோனல் இது கான்ட்டோனல்னா ஸ்டேட் ன்னு அர்த்தம் ஓகே இந்த ஸ்விட்சர்லாந்துக்கு நெக்ஸ்ட் எந்த कंट्री ஸ்டாம்ப் రిలీజ్ பண்ணாங்க ஓ அதுவா அது பத்தி உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன் 5th அது அது வந்து கண்டிப்பா, தான். தான் நீ கண்டுபிடி கண்டிதான் பிரேசில் தானே சுகர் கெயனுக்கும் பாம் ஆயிலுக்கும் land of palm trees னு ஒரு nickname கூட இருக்கு இந்த பிரேசில ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம் அதுவா ஆகஸ்ட் 1843 ல பிரேசில் மூணு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க ம்ம் பிரேசில் ரிலீஸ் பண்ண இந்த மூணு ஸ்டாம்ப்லயும் நம்பர்ஸ் மட்டும் தான் print பண்ணிருந்தாங்க ஓகே அப்ப இந்த ஸ்டாம்ப் குளோட கரেন্সি வேல்யூ ரீஸ் ஆஹா அது எதனால அது அப்புறமா yeah, ரிலிருந்து வந்து வந்து வந்து வந்து வந்து ஓ, ஓ. ஆமா. ஒரு இருக்கு. அது அந்த சரி யூரோப்பும் சவுத் அமெரிக்காவும் ஒரு விஷயம் இதுல இந்த ரெண்டு ஸ்டாம் ரிலீஸ் பண்ணது ஒரு கான்ட்ராஸ்டிங் கண்ட்ரிசா இருந்தது அதாவது ஒரு கண்ட்ரி சூப்பர் பவர் கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்டு அந்த போர்த் அண்ட் பிப்த் ஸ்டாம்பை பத்தி நாம அடுத்த வாரம் பேசுவோம் அஞ்சல் தலையுடன் பயணிப்போம் நன்றி வணக்கம்